வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு நெதர்லாந்து நியூ ஆம்ஸ்டர்டாம் நகரை இன்றைய நியூயார்க் நகரை இங்கிலாந்திடம் ஒப்படைத்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு பேரரசர் சிவாஜிக்கு தாந்திரிக சடங்குகள் எனும் முடிசூட்டு விழா நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வீரபாண்டிய கட்டபொமனும் இன்னும் ஆறு பேரும் புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டைமானால் கைது செய்யப்பட்டு பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு இலங்கை வங்கி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜாய் குட் மற்றும் ஜேம்ஸ் பிஸ்க் என்ற இரு செல்வந்தர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க அமெரிக்கா பெருமளவு தங்கத்தை விற்பனைக்கு விட்டதில் தங்கத்தின் விலை சரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வியோமிங்கில் உள்ள பேய்கோபுரம் அமெரிக்காவின் முதலாவது தேசிய நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜிம்மி டூ லிட்டில் என்ற பார்வை மாற்றுத்திறனாளி விமானத்தை இயக்கினார் இதன் மூலம் விமானம் புறப்படுவதிலிருந்து தரையிறங்குவது வரை தொழில்நுட்பம் மூலம் அனைத்தும் சாத்தியமே என நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மாநில சட்டமன்றங்களில் தலித்துகளுக்கு சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கு வழிவகுக்கும் புனே ஒப்பந்தத்திற்கு மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஹோண்டா நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அணுசக்தியில் இயங்கும் உலகின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் மு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கினி பிசாவு போர்ச்சுகலிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கம்போடியாவில் மன்னர் ஆட்சி மீண்டும் நிறுவப்பட்டு நரடம் சிகானுக் மன்னராக முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையில் எழுபத்தி நாடுகளின் பிரதிநிதிகள் முழுமையான அணுகுண்டு சோதனை தடை உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பர்மாவில் யாங்கோன் நகரில் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பொதுமக்கள் பர்மா இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தெற்கு பாகிஸ்தானில் ஏழு புள்ளி ஏழு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்தி பேர் காயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சனி கோலில் ஏற்பட்ட பெரும் வெண்புள்ளி தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மங்கள்யான் விண்கலம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் வெற்றிகரமாக செவ்வாய் சுற்று வட்டத்தில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு கார்டானோ இத்தாலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு குரு நான்காவது சீக்கிய குரு ஆயிரத்தி ஆண்டு இரண்டாம் சரபோஜி தஞ்சாவூர் மராட்டிய ராஜ்யத்தின் அரசர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிகாஜி காமா இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹயத்துலா கொமெயினி ஈரான் நாட்டின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏவி பி ஆசை தம்பி தமிழக அரசியல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிவந்தி ஆதித்தன் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதி மணி தமிழக எழுத்தாளர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தே ஞானசுந்தரம் தமிழ் பேராசிரியர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொஹிந்தர் அமர்நாத் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக ஆசிரியர் வழக்கறிஞர் மேடை நடிகர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராஜா ராமண்ணா இந்திய அணு அறிவியல் அறிஞர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்மினி இந்திய நடிகை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முருகேசு சுவாமிகள் இலங்கை இந்து ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாத்திகம் ராமசாமி இதழ் ஆசிரியர் பகுத்தறிவாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திலகன் மலையாள திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் தென்னாப்பிரிக்கா நாட்டில் மரபு நாள் என்று கினி பிசாவு விடுதலை நாள் ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ நாட்டில் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே